ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் வேதத்திலிருந்தும் ஸ்மிருதிகள் என்று சொல்லக்கூடியதான தர்மசாஸ்திரத்திலிருந்தும் புராணங்களிலிருந்தும் வரிசையாக ஒவ்வொரு தர்மமாக பார்த்துன்னு அந்த வரிசையில் இப்போது வரக்கூடியதான கிரகண புண்ணிய காலம் சம்பந்தமாக சில கேள்விகள் வந்திருக்கு அதற்கு பதிலை பார்த்த பிறகு நம்முடைய தர்மங்களை தொடர்ந்து பார்க்கலாம் என்ன கேள்வின்னா இப்போது பொதுவாக அமாவாசியையும் கிரகணமும் சேர்ந்து வந்தால் எவ்வளவு தர்ப்பணம் இரண்டாவது அந்த கிரகண புண்ணியகாலம் வரையிலும் என்னென்ன செய்ய எல்லாம் செய்யக்கூடாது எவைகளெல்லாம் செய்யலாம் மூன்றாவது அன்றைக்கு சிராத்தம் வந்தால் என்ன பண்ணணும் இந்த கேள்விகள் இதற்கு வரிசையாக பதில பார்க்கலாம் முதல்ல பகலை அஞ்சாக பிரிச்சிருக்கா தர்மசாஸ்திரத்தில் அதாவது பிராத்த காலம் சங்கவ காலம் மாத்தியான்க்க காலம் அபராண்ண காலம் சாயங்காலம் அப்படின்னு அஞ்சாக பிரிக்கப்பட்டிருக்கு பகல் இந்த அஞ்சு காலங்களிலேயும் செய்ய வேண்டிய காரியங்களை பிரிச்சு காண்பிச்சிருக்கா அதாவது சந்தியாவந்தனம் ஔபாசனம் அக்னிஹோத்திரம் இவைகளெல்லாம் பிராத்த காலத்தில் பண்ணணும் மாத்தியான்கம் இந்த பிராயச்சித்த கர்மாக்கள்லாம் சங்கம காலத்தில் பண்ணணும் மாத்தியான் ஸ்நானம் மாத்தியான்கம் பிரம்மயஜம் வைஸ்வதேவம் இவைகள்லாம் மாத்தியான் பித்தர்க்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தங் தர்ப்பணங்கள் இவைகளை அபராண்ணத்தில் பண்ணணும் சாயங்காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் இப்படி பிரித்து காண்பிச்சிருக்கா அதில் பித்திருக்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தமோ தர்ப்பணமோ அபராண்ணத்தில் பண்ணணும் மேலும் அந்த திதியானது அபராண்ணத்தில் இருக்கணும் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது அபராண்ண வியாபினி சாத் பார்வனே சா திதிர் பவேத் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அபராண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பித்து சுமாராக ஒரு பதினெட்டு நாழிகை முடிஞ்சு இருபத்தி நான்கு நாழிகை வரையிலும் உள்ள காலத்திற்கு அபராணம்னு பெயர் இந்த நாழிகை கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும் ஏன்னா சித்திர வைகாசியில் பகல் அதிகம் ராத்திரி குறைவு கார்த்திகை மார்கழி தைலாம் பகல் குறைவு ராத்திரி அதிகம் ஆகையினாலே இந்த நாழிகை கொஞ்சம் மாறுபடும் இப்போ பதினெட்டு நாழிகை தாண்டி அபராண காலம் வருது அந்த பதினெட்டு நாழிகை தாண்டி அந்த தித்தி இருக்கணும் இருந்தால் அன்றைக்கு தான் ஸ்ராத்த காலம் பஞ்சாங்கத்திலேயே ஸ்ராத்த தித்தின்னு போட்டிருப்பாள் எதை வச்சு போட்டிருக்கு அப்படின்னா அபராணத்தில் ஸ்ராத்த திதி இருக்கணும் அதே போல தான் அமாவாசிக்கும் அமாவாசையானது பதினெட்டு நாழிகை தாண்டி இருபத்தி நான்கு நாழிகை அந்த காலத்துக்குள்ளே வரணும் அமாவாசிய அது என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் தரிசஸ்ராத்தம் பண்ணணும் இந்த முறை முதல் நாளைக்கு அமாவாசையும் மறுநாளைக்கு கிரகணமுமாக வருது பொதுவாக எப்படி வரும்னா அமாவாசியா அன்றைக்கே கிரகணம் வந்துடும் அமாவாசையில் கிரகணம் பிடிச்சி பிரதமையில் விடும் பொதுவாக அப்படி தான் வரும் அப்படி வரும்பொழுது ஒரு தர்ப்பணம் செய்தால் போரும் அமாவாஸ்யா கிரகணம் இரண்டும் ஒரே நாளில் வந்தால் கிரகண தர்ப்பணம் பண்ணினால் போரும் ஏன் அப்படின்னா ஒரே பித்திருக்கலை உத்தேசித்து ஒரே நாளுக்கு இரண்டு ஸ்ராத்தங்களையோ இரண்டு தர்ப்பணங்களையோ செய்யக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது மேலும் தரிசத்தை விட கிரகணத்திற்கு பலம் ஜாஸ்தி அப்படிங்கிறத வச்சு கிரகண தர்ப்பணம் அதாவது உபராக சிராத்தம்னு பெயர் அந்த கிரகண தர்ப்பணத்தை படிநாள் போரும் இரண்டும் ஒரே நாளில் வரும்பொழுது இந்த முறை எப்படி வருதுன்னா முதல் நாள் சனிக்கிழமை இருபதாம் தேதி அமாவாசை வந்துடுறது ஞாயிற்றுக்கிழமை 15 நாழிகை தான் இருக்குது அமாவாஸ் பதினெட்டு நாழிகைக்கு மேலே முதல் நாள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை அமாவாசியா தர்ப்பணத்தை செய்துக்கணும் தனியாக ஞாயிற்றுக்கிழமை கிரகணம் பிடிச்ச பிறகு கிரகண தர்ப்பணத்தை செய்யணும் இந்த கிரகண தர்ப்பணம் எப்படின்னா அபராணத்தில் தான் செய்யணும்னு நியமம் இல்லை கிரகணம் எப்போ பிடிக்கிறதோ அப்போ செய்யணும் கால வேளையில் கிரகணம் வந்தால் காலம்பறையே தர்ப்பணம் பண்ணணும் அதே போல் சாயங்காலம் கிரகணம் வந்தால் சாயங்காலம் தர்ப்பணம் செய்யணும் அர்த்தராத்திரியில் கிரகணம் வந்தால் அர்த்தராத்திரியில் கிரகணம் தர்ப்பணம் பண்ணணும் கிரகணத்திற்கு அந்த விசேஷம் இருக்குது இந்த முறை சனிக்கிழமை அமாவாஸ்யா தர்ப்பணம் ஞாயிற்றுக்கிழமை கிரகணம் பிடிச்ச பிறகு உபராக சிராத்தம்னு சொல்லக்கூடியதான கிரகணத்திற்காக செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை செய்யணும் கிரகணம் படித்த உடனே ஸ்நானம் பண்ணி உடனே கிரகண தர்ப்பணத்தை செய்துவிடலாம் இதுதான் இந்த முறை வரக்கூடியதான கிரகணத்திற்கு செய்ய வேண்டிய முறை இரண்டாவது அன்றைக்கு தான் இஷ்டி காலம்னு பெயர் அவுபாசனம் தொடர்ந்து பன்னிண்டு வர்ற பொழுது பிரதம அன்னைக்கு ஸ்தாலி பாக்கம் அப்படிங்கிறத செய்துக்கணும் அது கிரகண தன்னைக்கு வருது அதை எப்படி செய்யறதுன்னா ஸ்தாலிபாக்கத்திற்கு காலம் பிராதக் காலம் சாய பிராத காலத்தில் காலவேளையில் உபாசனம் ஆன உடனே செய்துட வேண்டியது தான் ஸ்தாலிபாக்கத்தை அதற்காக காத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பிராதக்காலம் அப்படின்னு இருக்கிறதுனால காலவேளையிலேயே ஸ்தாலிபாக்கத்தை செய்துவிடலாம் கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்தாலிப்பாகத்தை செய்து விடலாம் அதேபோல் அக்னிஹோத்திரம் செய்பவர்கள் அன்றைக்கு கால வேளையிலேயே இஷ்டியை செய்துடுறார் செய்துவிடலாம் பிறகுதான் கிரகணம் ஆரம்பமாகுது ஆகையினாலே அன்னைக்கு தான் ஸ்தாலிப்பாக்கம் செய்ய வேண்டியது அதேபோல் அன்றைக்கு ஸ்ராத்த திதி பிரதம ஸ்ராத்த திதி அன்னைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அபராண்ணத்தில் ஸ்ரா திதி என்றைக்கு இருக்கோ அன்னைக்கு தான் ஸ்ராத்தம் அப்படி பார்க்குற பொழுதோ ஞாயிற்றுக்கிழமை அபராண்ணத்தில் தான் பிரதம திதி இருக்குது ஆகையினாலே அன்னைக்கு தான் செய்யணும் அன்னைக்கு எப்படி ஸ்ராத்தம் பண்ணுறது பொதுவாக அப்படிதான் வருமா இந்த முறை தான் அப்படி வருதா அப்படிங்கிற விபரங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்